நிம்மதி வாழ்க்கை என்பது சிட்டாட்டம் போல குலுக்கி போடும் பொழுது என்ன வருகிறது என்று என்பது விதி வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது மதி எவ்வளவு பணம் இருந்தாலும் நாம் வாங்கவோ கொடுக்கவோ முடியாதது ஒன்றுதான் படித்ததில் பிடித்தது நற்றினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்